السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله ارسله بالهدى و دین الحق و يظهره على الدین كله ولو کره المشركون اللهم صل و صل و مبارک على عبدك و رسولك نبینا محمد و على آله و اصحابه و اتباعه اجمعین اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز و هو استقل قائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியக்கும் உங்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் ஒன்று கூட வைத்தது போன்று மறுமையிலும் எங்கள் எல்லோரையும் அவனுடைய சுவன் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முதலில் நான் துவா செய்து கொள்ளுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இப்பொழுது ஒரு பரவான கடமையை நிறைவேற்றிவிட்டு இங்கு உட்கார்ந்திருக்கிறோம் அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டு விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கு உட்கார்ந்திருக்கிறோம் எனவே நாங்கள் கேட்கக்கூடியவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு அல்லாஹு செய்ய வேண்டும் என்ற துவாவோடு நான் விஷயத்துக்கு வருகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அகில இலங்கை ஜம்யத்து உலமாவுடைய நிகழ்ச்சி திட்டத்தில் ஒன்றுதான் மக்களுக்கு தேவையான உபதேசங்களை அவ்வப்போது செய்துவர வேண்டும் மக்களுக்கு தேவையான விளக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நினைவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பல திட்டங்களை போட்டு அதன் அடிப்படையில் ஜம்மியத்து உலமா இயங்கி வருகிறது அந்த வகையில் நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் புனிதம் வாய்ந்த ரமதானை இட்டு மக்களுக்கு கொஞ்சம் தஸ்கீர் பண்ணி நினைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அதன் அடிப்படையில் பல்வேறு பள்ளிவாசல்களில் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு கால நேரம் போட்டு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இப்பொழுது இன்று இந்த பள்ளிவாசலில் அத்தகையதோர் நிகழ்ச்சி நடைபெற ஆரம்பித்து விட்டது நாங்கள் எதிர்பார்க்கும் ரமவான் அதனுடைய சிறப்பு அதிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எப்பொழுதுமே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிறையவே வாசித்து பார்க்கிறோம் அதற்காக எத்தனையோ நிகழ்ச்சிகள் எத்தனையோ முகாம்கள் பயான் நிகழ்ச்சிகள் என்றெல்லாம் செய்யவும் சொல்லவும் படுகின்றன இவைகள் எல்லாம் நாங்கள் கேட்டு அழுத்து புளித்து வீணாகி விட்டது போன்ற ஒரு நிலை வரக்கூடாது கேட்கக்கூடியவைகளை ஏதாவது ஒன்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் கடந்த காலங்களிலும் நிறைய நாங்கள் விளக்கங்கள் பயான்கள் கேட்டோம் அது எங்களுடைய வாழ்க்கையில் இதனிடையில் வந்துவிட்டதா என்பதை பார்ப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது அருமை ரசூல்லா சல்லம்லா அலை அவர்கள் சகாபாக்களை நோக்கி ரமதானை பற்றி நல்ல நன்மாராயங்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் வந்திருக்கிறது அந்த மாதம் சொற்குலோகம் அந்த மாதத்திலே அலங்கரிக்கப்படுகிறது ஷெய்தான் கட்டி வைக்கப்படுகிறான் நிறைய கூலி வழங்கப்படுகிறது நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்படுகிற அடியார்கள் இருக்கிறார்கள் என்று இப்படியாக நிறைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் இப்படி சொன்ன இந்த ரமதான் மாதம் பிடிக்கப்படக்கூடிய நோம்புதாய் செல்லந்தாவிலே செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற இரண்டாவது வருடம்தான் கடமையாக்கப்பட்டது துவக்கம் அலங்கரிக்கப்படுகிறது நரகம் நரகத்தில் இருந்து எத்தனையோ பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஷெய்தான் கட்டி வைக்கப்படுகிறான் என்றெல்லாம் கூறிய சூழ்நிலைய செல்லம் அவர்கள் சகாபாக்களை நிறைய அமல்கள் செய்வதற்கு தூண்டிவிட்டார்கள் அதனால் ரமதான் வருவதை சஹாபாக்கள் ரஜப் மாதத்தில் இருந்தே எதிர்பார்த்தார்கள் அதுதான் நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கும் ரஜப் மாதம் சொல்லுவார்கள் எங்களுக்கு கேட்டார்கள்த்திருந்து வந்ததன் பின் தான் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தயாராகி ஏதோ சில அமல்களை செய்வதாக சில மக்கள் நினைக்கிறார்கள் இன்னும் சிலர் ரமதான் வந்துவிட்டால் உண்பதும் குடிப்பதும் அதற்காக தயாராகுவதும் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் இது வராமிருந்தால் நல்லமே பெரிய கஷ்டமாக இருக்கிறது வளமையாக செய்கிற வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மொத்தத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை பற்றி ரமதான் என்றால் அவர்கள் நல்லாக குடித்து சாப்பிட்டு வயிறு நுறைய அவர்களுடைய வயிறை நிரப்பிக்கொண்டு பகலிலே படுக்கிறவர்கள் வேலைக்கு போகிறவர்கள் அல்ல சோம்பாரிகள் என்றெல்லாம் நினைக்கும் அளவுக்கும் எழுதும் அளவுக்கும் பேசும் அளவுக்கும் மற்ற சமூகத்தவர்கள் எங்களுடைய தீனை எங்களுடைய நோன்பை எங்களை பற்றி விளங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் இடையில்தான் பிரமதானை எதிர்நோக்கும் நாங்கள் இந்த வருடம் நாங்கள் எப்படி எங்களை தயார்படுத்திக் வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து அதனை நினைவுபடுத்துவதுதான் இத்தகைய நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே பிரமதான் மாதம் உற்சாகத்தின் மாதம் தைரியத்தின் மாதம் போராட்டத்தின் மாதம் நிறைய அமல்கள் செய்வதற்குரிய மாதம் அதனால்தான் பதில் யுத்தத்திலே குறைந்த பேரோடு இருந்து யுத்தத்தை அல்லா விதித்து அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களை வெற்றி கொள்ளச் செய்தார் பதிமூன்று பேர் இருந்து யுத்தத்திலே வெல்ல முடியும் என்ற தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஈமானோடு இருந்ததால் வெற்றியை அல்லா தருவான் என்ற உறுதியோடு அவர்கள் சென்றார்கள் பசியோடு இருந்தது யுத்தத்துக்கு எங்களுக்கு தடையாக இருக்கவில்லை நாங்கள் சோம்பாரிகள் அல்ல உற்சாகமாக உள்ளவர்கள் என்பதை காட்டித் அந்த ரமதான் அதனால் ரமதா மாதம் சோம்பாரியாக இருப்பதற்கோ வேலையொன்றும் இல்லாமல் இருப்பதற்கோ ஒரு முக்கியமான கடமையையும் செய்யாமல் படுத்து உறங்குவதற்கோ உரியதல்ல என்பதை முதலில் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி விளங்கியதேனும் அமல் செய்தால்தான் ஒன்றுக்கு எவது மடங்கு அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது உண்பதும் குடிப்பதும் இத்திரை கொள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காலத்தை கழித்தவனாகிறானே அல்லாமல் நிறைந்த கூலியை அவனால் அடைந்து கொள்ள முடியாது இதனால் தான் எங்களுடைய மூதாதையர்கள் சமதான் வருவதற்கு முன்பதாகவே முதலில் வீட்டை கழுகிச் சுத்தம் செய்து கொள்வார்கள் அவ்வளவு விசேஷமாக மதானை வரவேற்பதற்கு ஆயத்தமாகவார்கள் வீட்டை நாங்கள் வாழக்கூடிய இருக்கக்கூடிய வீட்டை ரமதானுக்காக சுத்தம் செய்து கொள்வார்கள் அல்லா சோர்க்கத்தை அலங்கரித்து வைக்கலாம் நாங்கள் எங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரித்து கழுகி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய உங்களுடைய மூதாதையர்கள் வரவேற்றார்கள் ரமதான் வருவதென்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது உள்ளது போன்ற பலவர்க்கங்கள் உணவு வர்க்கங்கள் வசதிகள் அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் கிடைத்ததை வைத்து வரவேற்றார்கள் அமல்கள் ரூஹானியத்தாக உயிரோட்டம் உள்ளதாக அவர்களுக்கு காணப்பட்டது இதுதான் சகாபாக்களுடைய காலத்தில் இருந்து பின்னே காலம் வரைக்கும் இருந்தது அதிலிருந்துதான் எங்களுடைய மூதாதையர்களும் அதை செய்து வந்தார்கள் எனவே ரமதான் மாதம் என்பது முதலில் எதற்காக வருகிறது என்றால் தக்குவாவை தர என்று குருவான் சொல்லுகிறது அந்த தக்குவா உணவை குறைப்பதன் மூலம் அமல்களை கூட்டிக் மூலம் அல்லாவிடம் நெருங்குவதன் மூலம் அதிகம் அதிகம் விக்கிர்கள் தஸ்மீகள் செய்வதன் மூலம் தான் உள்ளத்திலே அது வளரும் தக்குவா என்பது பாவமான காரியங்களை விடுவதும் கடமையான காரியங்களை செய்வதுமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் தக்குவா என்பதை நாங்கள் பள்ளிவாசலோடு சுருக்கிக் கொண்டால் பிடிக்கும் நோன்போடு சுருக்கிக் கொண்டால் ஓமும் கொஞ்சம் குருவானோடு மாத்திரம் சுருக்கிக் கொண்டால் இது நான் தக்குவாவாக இருக்க முடியாது அது சாதாரண நாளையிலும் செய்ய முடியுமானதொன்று தமது ஆண்டில் அல்ல மற்ற நோன்பை பிடிக்கிறான் சுண்ணத்தான் நோம்பை பிடிக்கிறான் நோன்புதா பிடிக்காவிட்டாலும் ஐந்து நேரமும் தொடர்கிறான் குருவானையும் ஓடுகிறான் சுண்ணத்தான அமல்களை செய்கிறான் இவைகளுக்கெல்லாம் மேலால் பசிவந்தும் சாப்பிடாமல் அல்லாவுக்காக வேண்டியென்று விட்டிருந்து அல்லாவுக்காக வேண்டிய வணங்கி நின்று அல்லாவிடம் கேட்கின்றவன் தான் தக்குவாவோடு தன்னை வளர்த்துக் கொண்டவன் யார் தன்னுடைய உள்ளத்திலே இப்படியான உணர்வை வளர்த்துக் கொள்ளுகிறார்களோ மூலம்தான் அல்லாவை நெருங்க முடியும் அவன் தயாரித்து வைத்த சுவர்க்கத்தை அடைய முடியும் அந்த சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக சீக்கிரமாக நீங்கள் வர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான் இலா மிரத்தி நிர்வப்பிக்கும் உங்களுடைய இறைவனுடைய பிழை பொறுக்குதல் பாதமன்னிப்பு என்பதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அடுத்தது உங்களுக்குரிய சுவர்க்கத்தின் பக்கம் அர்வுஸ்தமா அந்த சுவர்க்கடைய விசாலம் அகலம் வானபூமி கிடைப்பட்டது எங்களுக்கு வானம் என்று சொல்வது கண்ணுக்கு படுவதை அல்ல அதை விடவும் அது தூரமானது அப்படியான தொலை தூரங்களை கொண்ட சுவர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் முத்தக்கீன் தக்குவாதாரிகளுக்கு முத்தகீன்களுக்குதான் அது தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவ்வா சொன்னார் எனவே தக்குவாவை வளர்த்துக் கொள்ளுகிறவன் அந்த சோர்க்கத்துக்கு சென்று விடுகிறான் அந்த அந்த சோர்க்கத்திலே உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு கனிவர்க்கங்களையும் கொடுக்கும் போதெல்லாம் இதைத்தானே சாப்பிட்டோம் இதே போல உள்ள வேற ஏதாவது கொண்டு வாருங்களை கண்டு கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு தக்குவாவோடு வாழ்ந்து இந்த சோர்க்கத்தை பெறுகின்ற முத்தகிங்களுக்கு தூய்மெய்யான இருக்கிறார்கள் தக்குவாதாரிகள் நூடூறு காலம் இருப்பார்கள் கொஞ்சம் காலத்துக்கு இருந்து ஓடுகிறவர்கள் அல்ல எனவே தக்குவாவுக்குரிய கூலி பெரிய சொர்க்குலோகம் அது வானபூமி விசாலம் கொண்டது அதிலே உள்ள கூலிகள் அப்படியே இருக்கிறது உலகத்திலே வாழுகின்ற பொழுது நோன்பு பிடித்தோம் பிடிக்கிறோம் வீண் பேட்டிக்களை ஆனால் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைந்து லா தஸ்மோ பீஹா லாதியா அங்க வீணான பேச்சொன்றையும் உங்களுடைய காதால் கேட்க மாட்டீர்கள் ஓடக்கூடிய ஆறுகள் இருக்கின்றன மித்தைகள் தலையணைகள் இருக்கின்றன இப்படியாக அல்ல சுவத்திலே உள்ள கூலிகளை சொல்லி அந்த சுவர்க்கத்தை வந்து அடையுங்கள் அது உங்களுக்கு என்று அல்லா சொல்லி எங்களை அழைக்கிறான் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளும் வழியாகத்தான் எத்தனையோ இபாதத்துகளை அவாஹ் தந்து அதிலும் ஒரு பெரிய இபாதத்தாக சுவர்க்கமே என்று நிற்கும் ஒரு இபாதத்தாக ரமவான் நோம்பை வைத்திருக்கிறான் சொல்கின்றோம் நிறைந்த கூலி இருக்கிறது நோன்பு பிடி ஜக்காட்டை கொடுக்கிறோம் அதற்கு கூடியிருக்கிறது ஹஜ்ஜி செய்கிறோம் அதற்கு கூடியிருக்கிறது ரமலான் நோன்பை பிடிக்கிறோம் அதற்கும் கூடியிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் உரிய கூலிகள் வித்தியாசமாக அல்லாவால் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ரமலான் நோன்பை பிடிக்கிறவன் சகல பாவகாரியங்களையும் விட்டுவிடுகின்றான் அவனுக்கு ரையான் என்ற வாசல் காத்து அவர்கள் சொன்னு வாசல்கள் இருக்கின்றன அதிலே வாசல் இருக்கிறது அதில் நோன்பாடுகளை தவிர யாரும் நுழைவதில்லை என்று ரசூலுல்லா தல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே நோம்பு எங்களுக்கு எங்களை சோர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்காக வருகிறது அப்படி நீ என்னோடு சோர்க்கத்துக்கு போக வேண்டுமா இருந்தால் பொய்ச்சாட்சியம் சொல்லக்கூடாது பாவமான காரியம் செய்யக்கூடாது நோன்பு பிடித்துக் நோம்பாளியாக இருந்த நிலையில் மனைவியோடு பகல் நேரத்திலே உடல் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் தடுத்து அாவுக்காக இவைகளை தவழ்ந்து கொண்டவனுக்குத்தான் நீ என்னோடு ஆண்டு எங்களை அந்த சுவர்க்கத்துக்கு அழைத்துக் கொண்டு போவதற்கு வரப்போகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சுவானுடைய ஒபூதியத்தை நான் அவனை அவனுக்கு அப்தாக வாழ்கிறேன் அவனை நான் மாபூதாக என்னுடைய வணக்கத்துக்குரியவனாக ஏற்றிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்குத்தான் அமல்களை அல்லா விதித்திருக்கிறான் இல்லை என்று இருந்தால் நாங்களும் மற்றவர்கள் போல் பிறந்தோம் வாழ்கிறோம் மரணிக்கிறோம் என்றுதான் வரும் அது காவிர்களுடைய செல் இந்நல்லதீன கபரு கமா துல் அண்ட் ஆம் அல்லகும் ஈ நான் கொள்ளாதவர்கள் எப்படி என்றால் ஆடு மாடு ஒட்டகை போன்று சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் கடைசியிடம் நரகம் அவர்களுக்கு ஆனால் இன்னு அமல்கள் செய்தவர்களுக்கு அவர்கள் போய் தங்கும் விருந்தினராக தங்கும் இடமாக அமைகிறது என்று அல்லாஹ் வாக்களித்தும் இருக்கிறான் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் பிரமதான் எங்களை நோக்கி வருகிறது சகாபாக்கள் அதனை எதிர்பார்த்து நின்றார்கள் ஏனென்றால் மாதம் அமலுக்குரியது என்பதை அவர்கள் ரசூடுல்லா சல்லல்லாவுலே செல்லம் அவர்களில் இருந்து பெற்றுக்கொண்டவர்கள் செல்லம் அவர்கள் பிரமதானிலே அதிகமாக குருவானை ஓதுவார்கள் ஜிப்ரீல் அலை சலாத்து அலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் இறங்கி அதுவரையும் இறக்கி எல்லப்பட்ட குருவானை அப்படியே அவர்கள் மவுத்தான அந்த வருஷம் மாத்திரம் இரண்டு விடத்தம் ஜிப்ரீல் அலை சலாத்து அலாம் அவர்கள் இறங்கி குருவானை ஓதி காட்டினார்கள் என்று குருவா ஹதீசிலே வருகிறது ரசூல் அலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் இதை படிக்கிறோம் செல்லலாமே செல்லும் அவர்கள் ரமதானிலே மிகவும் தாராளமாக நடந்து கொள்வார்கள் குளிரான காற்று எப்படி அடித்துக் கொண்டு வந்து போகுமோ இவ்வாறே அவர்களில் இருந்து கொடுபடும் தர்மங்களும் அள்ளி அள்ளி கொடுபட்டுக் கொண்டே இருந்தது அவர்கள் அதை விரும்பி செய்வார்கள் செல்லலாமே செல்லம் அவர்கள் விஷயங்களை விளங்கி செயல்படுத்தியவர்கள் தான் சாபாக்கள் குருவானை அவர்கள் போதி விளங்கினார்கள் விளங்கினால் தான் அல்லாவுக்காக செலவிட வேண்டும் எது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்தார்கள் பதிலுடைய யுத்தம் ஆரம்பிக்கிறது யார் எங்களுக்கு யுத்தத்துக்கு தேவையான பொருள்களை கொண்டு வருவது என்று சொல்லி கேட்டபொழுது எல்லா சாபாக்களும் பாஞ்சி ஓடி வந்து கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய மனதிலே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த சாபாக்கள் வளர்த்துக் கொண்டார்கள் அதை ரமதானில் இருந்துதான் பெற்றுக்கொண்டார்கள் ரசூடுல்லா செல்லல்லாவளே செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்துதான் பெற்றுக்கொண்டார்கள் ரசூல்லாய் செல்லல்லாவளே செல்லம் அவர்கள் ரமதானின் வருகை சாபாக்களுக்கு வைத்த நாளில் இருந்து அவர்கள் அந்த ரமதான் எப்பொழுது வந்து சேருமோ என்று எதிர்பார்த்து ஆக்கட்டுக் கொண்டிருந்தார்கள் எனவே ரமதானை எதிர்பார்க்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் முதலில் அல்லாவிடம் தௌபா செய்வதோடும் அந்த ரமதானை அடைந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாவிடம் கேட்க வேண்டும் நாங்கள் எங்களோடு இருந்தவர்களை பாருங்கள் சென்றவரிடம் இருந்தவர்களில் எத்தனை பேர் எங்களோடு இருக்கிறார்கள் தின்று இருக்கக்கூடியவர்களில் எத்தனை பேர் ரமதானை அடைவார்கள் எல்லாம் அல்லாவுக்கே வெளிச்சமானது ரமதானை ஒருவன் அடைந்து பிறை தென்பட்டதன் பின்னாலும் அந்த நோன்பை பிடிக்க முடியாமல் மவுத்தாகி விடுகிறவன் நோயிலே விழுகின்றவன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அல்லாவுக்கே வெளிச்சம் ஆகையால் தான் ஒவ்வொன்றையும் செய்ய விரும்புகிறவர்கள் அதனை செய்வதற்கு முன்பு அல்லாவுடைய உதவியை கேட்டு நிற்க வேண்டும் ஹஜ்ஜுக்கு செல்ல விரும்புகிறவன் ஹஜ்ஜை பற்றி படிக்க வேண்டும் அதனை ஒழுங்காக செய்து முடிக்கும் வரையும் துவாக்க வேண்டும் நோன்பை பிடிக்க விரும்புகின்றவன் அதை அடைந்து கொள்ள துவா கேட்கிறது போலவே நோன்பை ஒழுங்காக பிடித்துக் கொள்ள துவா கேட்க வேண்டும் இதுதான் நோன்பை எதிர்பார்க்கும் மக்களுக்கு சகாபாக்கள் அப்படித்தான் தங்களை வளர்த்துக் கொண்டார்கள் சமதான் என்றால் சந்தோஷப்படுவார்கள் அதே நேரம் அதனை ஒழுங்காக செய்து கொள்வதற்கு வழிமுறைகளை எல்லாம் கேட்டுக் கொள்வார்கள் ஏனென்றால் அது முந்திய உம்மத்தவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது எங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வித்தியாசம் என்ன என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது முந்தியவர்களுக்கு சிரமமாக இருந்தது நோன்பை பிடித்தால் கொஞ்சம் நேரம் அவர்களுக்கு ஓய்வு அதன் பின்னர் திரும்பவும் தொடர்ந்து ரோன்பு பிடிக்க வேண்டும் இந்த உம்மத்தவர்களுக்கு சூரியன் மறைந்து விட்டால் நோன்பை திறந்து பஜிருக்கு முன்பதாக தாருடைய நேரத்தில் இருந்துதான் திரும்பவும் நோன்பை நாங்கள் பிடிக்கிறோம் இடைப்பட்ட நேரத்திலே உண்கிறோம் பருகிறோம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் அந்த அளவுக்கு சலுகை அல்லாஸ் பானுவால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே முந்திய உமத்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்று எங்களுக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிற போது நாங்கள் நினைக்கக்கூடாது மதுரை போட முடித்து எங்களை மாதிரி அப்படியே சாப்பிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சு அவர்களும் சாரில் பதில இருந்துதான் நோம்ப தொடங்கினாங்க இல்லை அவர்களுக்கு நோன்பு தொடர்ந்து கொஞ்ச நேரம் தான் அதன் பின்னர் தொடர வேண்டும் அதனால்தான் எங்களுக்கு அதற்கு மாற்றமாக ஒரு முஸ்லீம் நோன்பு பிடித்தால் சூரியன் மறைந்ததும் நோன்பை திறக்க வேண்டும் அப்படியல்லாமல் அடுத்த நாள் நோன்பையும் சேர்த்து பிடிக்கக் கூடாது என்று எங்களுக்கு இதை விசால என்று சொல்லப்படும் கண்டு நோன்பையும் ஒன்றோடு சேர்த்து பிடிக்கக்கூடாது எங்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை நாங்கள் நோன்பை பஜிருக்கு சாருடைய நேரத்திலே பஜிருக்கு முந்திய நேரத்தில் இருந்து ஆரம்பித்து பகல் முழுவதும் பசியோடு இருந்து தாவித்திருந்து புகுண்பேச்சுகளை விட்டும் தமிழ்ந்து கொண்டு தடுக்கப்பட்டவைகளை விட்டும் தமிழ்ந்து கொண்டு சூரியன் மறையும் வரை உள்ள நேரத்துக்கிடையில் அப்பாறைய காலத்தை கழித்து சூரியன் மறைந்தது உறுதியாகிவிட்டால் நோன்பு திறப்பதுதான் கடமை அதற்கு மாற்றமாக நோன்பை திறக்காமல் அடுத்த நாளைக்கும் சேர்த்து நோன்பை பிடிப்பது என்பது இந்த சரீரத்திலே கிடையாது முகமது நபி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய உண்மத்தவர்களுக்கு அது அனுமதிக்கப்படவில்லை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரமணா நோக்குடைய வருகை எங்களுக்கு ஒரு கடமை என்பதை சிறியவர்களும் பெரியவர்களும் பெண்களும் ஆண்களும் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் இது சிலரால் பிடிக்க முடியாது சிலரால் பிடிக்க முடியும் என்ற நிலையில் தான் இருக்கிறது நோயோடு உள்ளவர்கள் பிடிக்க மாட்டார்கள் மாதாந்த தீட்டு வந்திருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் பிடிக்க மாட்டார்கள் பிள்ளை பெற்ற பொழுது வரக்கூடிய நிபாஸ் உள்ள பெண்கள் பிடிக்க மாட்டார்கள் நீண்ட பிரயாணத்தில் கஷ்டத்தை சகிக்க முடியாதவர்கள் பிடிக்க மாட்டார்கள் சிறியவர்கள் பிடிக்க மாட்டார்கள் பைத்தியக்காரர்கள் பிடிக்க மாட்டார்கள் இவர்கள் யாருக்கும் கடமை இல்லை ஆனால் சிறியவர்கள் பழகிறதற்காக பிடித்தால் அவர்களை தடுக்க வேண்டியதில்லை சஹாபாக்களுடைய காலத்தில் சின்ன பிள்ளைகள் பிடிப்பார்கள் நோன்பை அவர்கள் பட்சியினால் அழுகின்ற பொழுது அவர்களுக்கு சின்ன கஞ்சால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொடுப்பார்கள் அதை வைத்து பிள்ளைகள் விளையாடி பொழுதை கழித்து விடுவார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக பிள்ளைகளுக்கு ஒரு தர்பியாவுக்காக அப்படி நாங்கள் செய்யலாம் எங்களுக்கு அனுமதி இருக்கிறது அப்படியல்லாமல் நாங்கள் அவர்களையும் வற்புறுத்தி நோன்பு பிடிக்க வைப்பதோ அல்லது பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களை திட்டுவதோ ஏற்றுவதோ என்பது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல அவர்களாக விரும்பி நல்ல பழக்கத்தை பழகுவதற்கு நாங்கள் அவர்களுக்கிடம் அளிக்கலாம் கடந்த காலங்களிலே நான் ஏற்கனவே சொன்னது போல் வீடுகளை கழுகி துப்புரவை செய்து ரமலானை வரவேற்றார்கள் நாங்கள் ரமதானை வரவேற்போம் என்பதற்காக ரமதான் பஜாரை தொடங்கிவிடுகிறார்கள் அதிலே எத்தனையோ வகையான ஆடைகள் எத்தனையோ வகையான உணவு வகைகள் மாஷா அல்லா ரமதானுக்காக எல்லாம் வரவேற்புத்தான் ரமதானுடைய வரவேற்பு அப்படியாக சாபாக்களிடம் காணப்படவில்லை இமான்களிடம் காணப்படவில்லை பிற்காலத்திலும் காணப்படவில்லை ஏன் நம்முடைய இலங்கையில் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு கூட இருந்ததாக ஞாபகத்தில் இல்லை இப்பொழுது எல்லாம் வியாபாரமாக மாறிவிட்டது அதனால் பஜார்ன்னு ஒன்றை தொடங்கி விடுவார் ரமலால் வரமுண்டிய அந்த பஜார் இந்த பஜார் அதற்கு சொல்றாங்க அதாவது வருமானத்தை எடுத்து அந்த இஸ்தாபங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நல்ல வேலை சதக்காலானே ஏன் ரமலாலே சதக்காலே அதை கொடுத்து விட வேண்டியது ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ ஸ்கூல்கள் முஸ்லிம் ஸ்கூல் கொளும் இருக்கிறது அவர்களுக்கு பிள்ளைகள் உட்காருவதற்கு டெஸ்க் இல்லை படிக்கிறதுக்கு ஸ்கூல் பில்டிங் இல்லை ஆசிரியர்களுக்கு தங்குவில்லை எல்லோரும் சதக்கா என்றால் வகுப்பு என்றால் பள்ளிக்கு மட்டும்தான் கொடுக்கிற என்று நினைத்துக் கொண்டு பள்ளிக்கு மேல வள்ளியை கட்டிக்கொள் அல்ல இந்த பஜார் நடத்தி சதக்கா கொடுக்கிறது இவையெல்லாம் எங்களுக்கு எந்த அளவு புத்திசாலித்தனமான செயல் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய வேலைகள் எங்களுடைய தீனையும் எங்களையும் பாதுகாக்கக்கூடிய முறையில் அமைய வேண்டும் நேர்மாற்றமாக நாங்கள் செய்யும் செயல் எங்களுக்குள்ளே ஒரு வெறுப்பு மற்ற சமூகத்தவர்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு கடைசியாக நாங்கள் எப்பொழுதுமே ஒரு வகையாக திண்டு குடித்து காலத்தை போக்கும் உம்மத்தவர்களாக மாறிவிடப் போகிறோம் ஆகையால் அன்புக்குரிய சகோதரர்களை பிரமதான் என்பது தான தர்மங்களுக்குரிய மாதம் என்பதன் கருத்து முதலில் தாங்கள் தேடக்கூடிய தங்களிடம் உள்ள சொத்துக்களுக்கு உரிய ஜக்காத்தை பார்த்து ஒதுக்குவது மேலதிகமாக உள்ளவர்கள் சதப்பாத்தலை கொடுப்பது அதிலும் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வது ஜக்காத்தாக இருந்தாலும் அப்படித்தான் உங்களுடைய குடும்பத்திலே பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாயிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்துதவி செய்யலாம் கூட்டாக பக்காத்தை சேமித்து கொடுக்கலாம் இவைகளுக்கெல்லாம் திட்டமிட்டு நாங்கள் செய்ய வேண்டும் சமதானில்லா செல்லதாலே செல்லும் அவர்கள் அதிகம் அதிகம் தான தர்மம் செய்தார்கள் என்பதை அப்படியாகத்தான் விளங்க வேண்டும் அப்படியல்லாமல் மாத்திய சல்லிகள் கொஞ்சம் பணத்தை வைத்துக் கொண்டு சில ரூபாக்களை வைத்துக் கொண்டு வரிசையாக வைத்து பித்தக்காரருக்கு கொடுக்கும் பணமாக ஜக்காத்தை சிலர் செய்வதையும் பார்க்கணும் ஹத்தானிக்கு போய் சேர வேண்டும் நீங்கள் கொடுக்கும் உணவாக இருந்தாலும் ஒரு முத்தகைக்குத்தான் போக வேண்டும் ஒரு முஸ்லிமுக்குத்தான் கொடுபட வேண்டும் பக்தவனுக்கு கொடுப்பது சதக்காலாக சேரலாம் ரெண்டு பேரும் இருக்கின்ற போது ஒரு முஸ்லிமே பச்சையிலே போட முடியாது வேறு யாரும் சாப்பிடக்கூடாது என்று அளவுக்கு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் கொடுக்கும் சதக்காவா இருந்தாலும் முதலாவது பெறுவதற்குரியவன் யார் என்பதை பார்த்து கொடுப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது பிறந்த செய்யப்படும் அடுத்த ஒன்றுதான் அவர்கள் குருவானை அதிகம் அதிகம் ரமதானிலே ஓதினார்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் உண்டு குருவானிலே ஓதப்படக்கூடிய அலிப் மீம் என்ற மூணு எழுத்துக்கும் முப்பது நன்மைகள் உண்டு செல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் குருவானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் உண்டு என்பதை ஒரு எழுத்தாக நான் சொல்ல மாட்டேன் அருபுண் அருபுண் என்றாலும் அறிப்பும் ஒரு அருபு லாமும் ஒரு அருபு மீமும் ஒரு அருபு என்றுதான் நான் சொல்லுவேன் என்பதாக அருணீகிற சூடுல்லா சல்லு அழைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே குருவானை அதிகமாக ஓக வேண்டும் குருவானை ஓதுவதிலே ஆர்வம் கொள்ள வேண்டும் ஓதுவதிலே சில பகுதியையாவது விளங்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குருவானை ஓதுகிறோம் சூரா பாத்யாவை எத்தனை பேர் விளங்கியிருக்கிறார்களோ அல்லாஹு ஆழம் சிலருடைய வேதை சூரா பாத்யாவுடைய கருத்து தெரியாது சிலருடைய வேது அறுவதி கொள்வல்லா சூராவுடைய கருத்து தெரியாது உண்மையிலே குருவானுடைய கருத்தை விளங்கினால் நாங்கள் எங்களை பிரச்சனைகளில் இருந்து எவ்வளவோ காப்பாற்றிக் கொள்வோம் குருவானை விளங்குவதற்கு தயார் இல்லை ஓல்வதற்கும் தயார் இல்லை அதை எப்போது ஓல்வதென்றால் ஒரு கடையை கட்டின வைக்க ஒரு கார் எடுத்தால் காருக்குள்ள பறக்கத்துக்கு வைக்க அல்லது மவுத்தானால் அவருக்கு ஓத இது இப்படி ஒரு ஜாதியாக குருவானை வச்சுட்டான் குருவான் வந்தது இறங்கினது விளங்கி அமல் செய்வதற்கு எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தலாக்கு பத்தி குருவான்லாம் வந்து இருக்குது அவர்கள் இதா எப்படி இருக்கணும் குருவான் தான் சொல்லுது பிள்ளை வளர்ப்பு குருவான் தான் சொல்லுது கணவன் மூத்தானா வெத்திரமாதம் இதா இருக்கணும் தலா சொல்லப்பட்டவன் எவ்வளவு காலம் இதா இருக்கணும் குருவான் தான் சொல்லுது அடுத்த வீட்டானும் உதவி செய்ய வேணும் சொல்லுது எசீமைய சொத்த பாதுகாத்து கொடுக்க வேணும் தான் சொல்லுது வீட்டுக்கு நுழைகிற போது தலான் சொல்ல வேண்டும் குருவான் தான் சொல்லுது யாரும் இல்லாவிட்டாலும் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது தலான் சொல்ல வேண்டும் குருவான் தான் சொல்லுது நாங்கள் இதை விளங்கி இருக்கிறோமா குருவான்ல வருது ரெண்டு சொல்லிக் கொள்றோம் அப்ப வருது என்றா வந்தேப்ப வந்த எவ்வளோ காலம் விளங்கல்ல அதனால ஓகுறதோட கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க பார்ப்பது எங்களுக்கு கடமை ஏனென்றால் எங்களுடைய மூதாதையரை விட எங்களுக்கு ஒரு கேள்வி கூட இருக்கிறது எங்களுடைய முதலாவது காலத்தில் டிரான்ஸ்லேஷன் இருக்கல்ல மொழிபெயர்ப்பு இருக்கல்ல அதனால அதை மன்னிக்க கூடும் எங்கள்ட்ட கேள்வி காத்துக்கொண்டிருக்கிறது ஆளுங்கள் இருந்தார்கள் கேட்டீங்களா குருவானை விளங்கினீங்களா முயற்சி எடுத்தீர்களா என்றால் பதில் இல்லாமல் போய்விடக்கூடாது எனவே ரமதாம் வருகிறது குருவானை ஓலுங்கள் அதை விளங்குங்கள் அதன்படி அமலும் செய்யுங்கள் அதுதான் மிக முக்கியமான ஒன்று அதிகம் அதிகம் குருவானை ஓத வேண்டும் ரமலானிலே இரவு நேரங்களிலே ஓத வேண்டும் இதற்காக முந்தி காலத்திலே பள்ளி ஒரு அமைப்பை வைத்திருந்தார்கள் பள்ளியிலே தராவியும் முடிந்து அப்படியே இருந்து வசதி மக்கள் இருந்து குருவானை ஓதுவார்கள் சொல்லுவார்கள் அதை பள்ளி நாம் நடத்துவார் ஒவ்வொருவராக ஓதுவார்கள் சஜீ பிள்ளை இருந்தால் சொல்லிக் கொடுப்பார்கள் மிகவும் அழகாத தெளிப்பாக இருந்தது இப்பொழுது தராவி தொழுதோ தொழிலையோ டிவியில போற ப்ரோக்ராம் பார்க்க வேணும் அல்லது படத்தை பார்க்க வேணும் அல்லது ஒன்றுக்கு டிபேட் நடக்கு அதை பார்க்க வேணும் என்று கூட ஓடுறவங்க தான் பார்க்கணும் சமநாளிலே அந்த பெட்டியை மூடி வைக்க வேணும் அல்லது தூக்கி வீச வேணும் சமநாள் என்பது அமலுக்குரியது அமல்களை எல்லாம் பாத்திலாக்கக்கூடிய அதிலே நாங்கள் மூழ்கி இருந்து கொண்டு அமல் செய்தோம் என்று நாங்களே நினைச்சு கொள் நாங்கள் நிறைய செஞ்சிட்டோம் என்ன செஞ்சோம் தராவி தொழுதும் தராவி தொழுதா போதுமா பிரமதா வந்ததே அமலுக்கு குருவான ஓதனா பஞ்சம் ஓதிக்கொண்ட ஒரு பக்கம் ஊதுற செல் நாளைக்கு மகன் ஊதுறதே தூங்கிட்டேன் இதுதான் இன்றைக்குள்ள எங்களை நாங்கள் மாத்திக் கொள்வோம் சகோதரர்களை அமல்கள் என்பது அவர் அவர் அவருடைய கபருக்கு வரக்கூடியது சொன்னார்கள் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் மூன்று பேரோடுதான் சம்பந்தம் இருக்கிறது அந்த மூன்று பேரிலும் ஒரு ஆள் தான் அவரோடு வருவார் ஒருவர் அந்த மௌத்தானவருடைய சொந்தக்காரர்கள் அவர் என்ன அவங்க அவரோட கபர் அடி போவாங்க அவங்க ஒன்று போய் மெதுவா அந்த கபருக்குள்ள இறக்கிட்டு மூடிட்டு வந்துருவாங்க என்று சொல்ற மாதிரி மண்ண போட்டு அப்படியே புதைச்சி முடிச்சுட்டு வந்துடுவான் இன்னொரு தொடர்பு யாரோட அவர் தேடி வைத்த சொத்துகள் வீடு பொருள்கள் இருக்கும் இவையெல்லாம் அவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இவர் போயிடுவார் கடைசியாக ஒன்றே உண்டு தான் அவரோடு வரும் அதுதான் சாலி ஆன ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல் அதுக்குத்தான் சாலிஹான அமல் சொல்லப்படும் மற்ற ஒன்று மேலில்லை குடும்பத்தவர்கள் வரவில்லை தேடி வைத்த சொத்துக்கள் வரவில்லை அவனுடைய சாலிஹான் அமல் தான் வந்திச்சே இருக்கிறது இருக்கச் சொல்லப்படும் அங்கு ரெண்டு நிபந்தனை உண்டு ஒன்று செல்லும் அவர்கள் செய்வதான ஆதாரத்தோடு செய்யப்பட வேண்டும் இரண்டாவது இஹ்லாஸ் இருக்க வேண்டும் இஹ்லாஸ் தூய்மையான மனதில் இருக்கிற அம்மாவுக்காக அசருக்கு பிற நாலஞ்சு தொழுகிறான் ஏனென்று கட்ட அல்லாவுக்கு இஸ்லாத்தோட தொழுகிறேன் மூணு ரக்காக தொழுகிறான் ரெண்டு ரக்காகத்தானே தொழும் அல்லாவுக்கு மூணு ரக்காக தொழுகிறேன் வாழ்க்கையில் அதுக்கு உதாரணம் இல்ல ஒத்தனைவா செல்லா செல்வார்கள் தொழுதபடியே தொழுகிறான் பக்கத்திலே மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னை நல்லா பேச வேண்டும் என்று தொழுகிறான் இஹ்லாஸ் இல்ல எனவே அதுவும் சாலை ஆனால் அமல் ஆகையால் அன்புக்குரிய சகோதரர்களே சொற்கலோகம் முத்திங்களுக்கு அந்த தக்குவா சாலி அமல்களோடு வரவேண்டும் அந்த சாலை அமலுக்கு இந்த நிபந்தனைகள் இரண்டும் மிக முக்கியமாக இருக்கிறது அமல்களை செய்கிற போது அவணூவ சாதாவை பற்றிய அச்சம் கல்விலே வந்து விடுகிறது ரமலான் நோன்பு அதைத்தான் தருகிறது வேறு ஒன்றிலேயும் அது சில வராமல் இருக்கலாம் தொழுகிறான் அல்லாஹ் பார்க்கலான்னு தொழுகிறான் ஆயிரம் எண்ணங்கள் மனசிலே வந்து போய்விடுகிறது ஆயிரம் சத்தங்கள் காதலே வந்து போய்விடுகிறது ரமதான் நோன்பை பிடித்திருக்கும் ஒருவனுக்கு சில வேலைகளை களவிலையும் செய்வதற்கு ாலும்ார்ையை விட்டும் தப்படியாது என்ற ஒரு பயன் அதனால்தான் கூறியதாக அறிவித்தார்கள் நோம்பு படிக்கிறவனுக்குரிய கூலி நான் தான் கொடுப்பேன் ஆதத்தின் மகன் செய்யும் அமல்கள் எல்லாம் அவனுக்கு நோன்பை தவிர அதற்கு நானே தான் கூலிக் கொடுக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் மற்றவைகளுக்கும் அல்லா தான் இந்த இடத்திலே அந்த சொல்லிவிட்டு அஜிலி அவனுடைய உணவையும் பானத்தையும் எனக்காக விடுகிறான் என்று சொல்லி அந்த அடியான் நான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு வாழுகிறவன் என்பதை தான் சொல்லித் தருகிறான் ரமதான் நோன்பு அந்த பக்தியை தருகிறது அந்த பக்தி வளருமா இருந்தால் மனிதன் தக்குவாவோடு வாழ முடியும் அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் அது வரும் பாவம் செய்வதை விட்டு அது தடுக்கும் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் அவன் தூய்மையோடு வாழுவதற்கு அந்த பக்குவம் அவனுக்கு வழிகாட்டிக்கொண்டே இருக்கும் அவ்வளவு சிறப்பான ஒரு ரமதானை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அந்த ரமதானிலே செய்ய வேண்டிய அமல்களாக ரமதான் நோன்பை பிடிப்பதும் குருவானை ஓதுவதும் மாத்திரம் அல்ல நாங்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாவுடைய பாவ மன்னிப்பை பிழை பொறுக்குதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை சொல்லி அந்த மூன்றையும் ஒருவன் அந்த மூன்றிலும் பெற வேண்டிய கூலியை பாக்கியத்தை பெறாவிட்டால் அவன் அல்லாவுடைய ரத்னத்தில் இருந்து தூரமாகிவிட்டான் என்றார்கள் ஒன்று சொன்னார்கள் பிரமதானுடைய நோன்பு வந்தும் அந்த மாதத்திலே என்னுடைய பிழை பொறுக்குதலை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன் அல்லாவுடைய ரத்னத்தில் இருந்து தூரமாகியவனாக ஆகிறான் என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் இவனொருவன் தன்னுடைய தகப்பனை வயோதிபருவத்திலும் பெற்றுக்கொண்டு கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யாமல் அதன் மூலம் அவன் அல்லாவுடைய ரத்மத்தை விட்டும் தூரமானவனாகின்றான் மூன்றாவது சொன்னார்கள் என்னுடைய பெயர் ஒரு சபையிலே சொல்லப்படுகின்ற நேரத்தில் மீது தலவாத்து சொல்லாமல் இருந்தவன் முகம்மது என்றோ அகமது என்றோ ஆக்கிப் என்றோசிர் என்றோ நபி என்றோ நபியுள்ளா என்றோ ரசூ என்றோ சொல்லப்படுகிற நேரம் எல்லாம் அல்லாஹல் அலை அல்லாமிக்கலை என்றோ சல்லா முகமது என்றோ தலவாத்து சொல்லாமல் இருந்தவன் அல்லாவுடைய ரமத்தை தூரமானான் என்று சொன்ன இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெறுகிறது செல்லம் அவர்கள் வந்து மிம்பரிலே ஏறுகின்ற பொழுது ஒவ்வொரு மிம்பரிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது செல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே ஏறுகிறார்கள் ஒவ்வொரு படியிலும் ஏறுகின்ற பொழுது ஆமீன் என்று சொன்னார்கள் மிம்பர் இருந்து இறங்கியதன் பின் சாபாக்கள் கேட்கிறார்கள் யார சூழலா வளமைக்கு மாத்தமாக நீங்கள் மிம்பரிலே ஒவ்வொரு படியிலும் ஏறுகிற பொழுது ஆமீன் என்று சொன்னீர்கள் அதனுடைய உண்மையான தாத்தர் என்ன நீங்கள் அப்படி ஆமீன் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் அவர்கள் நாம் முன்னால் சொன்ன விஷயத்தை ஒவ்வொன்றாக சொன்னார்கள் பிரமதான் வந்தும் அதிலே பாவ மன்னிப்பை பெறாதவன் அல்லாவுடைய ரக்மத்தை விட்டும் தூரப்படுவான் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன பொழுது நான் அதற்கு ஆமீன் என்றேன் இரண்டாவது படியில் நேருகிற பொழுது யாருடைய தகப்பனாரை ஒருவன் அவன் வயோதிபனாக இருக்கின்ற நிலையில் கண்டுகொண்டும் அவனுக்கு பணிவிடை செய்யாமல் அதன் காரணமாக அல்லாவுடைய ரக்மத்தை விட்டும் தூரப்பட்டு நரகட்டு ஆகிவிட்டான் என்று சொன்னார்கள் அவருக்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் மூன்றாவது சொல்லுகிற போது உங்களுடைய பெயர் சொல்லப்பட்ட இடத்தில் அதற்கு சொன்ன சொல்லாமல் இருந்தானே அவனும் அல்லாஹுடைய ரத்மத்தை விட்டும் தூரப்பட்டவனாவான் என்றார்கள் அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக விளக்கம் சொன்னார்கள் அவர்கள் எனவே ரமவான் வந்தும் அதிலே நாங்கள் அல்லாவுடைய பாவன்னிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால் எங்களை விடவும் துப்பாக்கிய சாலிகள் யாருமே இல்லை அவர்கள் சொன்னார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த ரெண்டும் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது இருந்தார்கள் அதுதான் நோன்பு திறக்கின்ற போது ஓதப்படும் அந்த துவாவை சில ஊர்களில் நோண்டு திறக்க முன்னால் ஓதுவார்கள் அதற்கு ஒரு பைத்தன் நினைத்து பைத்து மாதிரியே ஓதி முடிப்பார்கள் பேர வச்சிருக்கிறார்கள் அது ஒரு துவா அல்லாஹு ஜன்னூது அது ஒன்று அல்லா உண்மை அப்ப பாகுவா தனியாக உதறாய்ந்தால் அல்லாஹு அப்பாஹு அசலுக்கா கவர் ஜென்னூது யா அல்லா உன்னுடைய திருப்தியை நான் கேட்கிறேன் சுவர்க்கலோகத்தை கேட்கிறேன் மேலும் உன்னுடைய கோபத்தில் இருந்தும் நரகத்தில் இருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் இது ஒரு வார்த்தை இது ஒரு துவா அதை அடுத்து கேட்கிறோம் அல்லாஹும் நீ அல்லாஹும் நீ மன்னிக்கின்றவன் நிச்சயமாக நீ மன்னிக்கிறவன் அப்ப மன்னிப்பதை விரும்புகின்றவன் அழகான ரெண்டு துவாக்கள் இதை ஒரு நோம்பாடி அல்லாஹும் என்ற இந்த துவா நாங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும் அதிகம் அதிகம் போத வேண்டும் நோன்பு திறக்கும் போது அதுக்கு இல்லாமல் இருக்கிறது பெரிய முசீபத்து பள்ளி பார்த்தால் அது ஒரு வகையான அரசியல் மேடை யாரோ ஒருவர் வருவார் அவரை பாராட்டி அவரை பேசி அதுதான் அன்றை ரேடியோ முழுக்க ஏன் செய்கிறார்களோ அல்லாஹூ ஆழம் அல்லது வேற ஏதாவது கிழிச்சு போட்டுக் கொண்டு பயான் இப்படியாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து பார்த்து வீடுகளையும் அந்த ரூபாய்க்கும் இல்ல ரேடியோ சும்மா எப்படியோ அதை முடிஞ்சிடும் ரமதா முடிஞ்சது ஏதோ ஒரு பாடம் முடிஞ்சது மாதிரி அமல் செய்கிற நேரம் அமலாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை இலங்கைக்கு டிவி வந்த புதுச்சு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்த பொழுது ரேடியோவில் ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி போட வேணும் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் எதிர்த்தோம் போடாதங்க எதிர்காலத்தில் துவா கேட்க மாட்டாங்க அது நடக்குது நாங்கள் தான் போய் பயம் பண்றோம் என்று போறோம் எல்லாருமே அந்த மட்டத்துக்கும் அந்த சேந்தாச்சு இப்ப துவா எங்க ரமலான் துவா கேக்கணும் துவா கபூலாகிற நேரம் பயம்ல வருது துவா கபூலாரு நேரம் அதே பயன் தான் டிவியிலையும் இந்த ஒரு நிலப்பாடு எனக்கு தெரியாத மனதில் உள்ள வேதனையை சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களை ரமவான் நோன்பு எங்களுடைய நோன்பாக இருக்கணும் சில இடங்களில் மற்ற சமூகத்தவர்களோடு அந்யோன்யமாக நாங்கள் இருக்கணும் நல்ல முறையில் வாழ வேணும் என்று சொல்லி எங்களை கஞ்சி முட்டிக்கு அவங்களையும் கொண்டு வாங்க வந்து பள்ளி உள்ள ஒரு கஞ்சி அவங்களை கொண்டு வந்தால் நல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களை பற்றி இஸ்லாசை பற்றி வளர்ந்தோணும் அவங்களை வச்சு இஸ்லாம் என்று அடிப்படித்தான் நோன்பென்ற அளிப்படித்தான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் இச்சம்பளமோ கஞ்சோ பாவிக்கிறேன் சாப்படுங்க ஒரு பொறுப்பு நீங்க நாங்கள் நோன்பு வந்த நோம்பு எல்லாரும் சேர்ந்து கஞ்சி குடிப்போம் கொடுத்துறாங்க சென்ற வருஷம் ஒரு செய்தி ஒன்று கேட்டோம் அதுல சொல்றாங்க அந்த மத்த காவிர்கள் வந்திருந்தாங்க முஸ்லிம் எல்லா சகோதரர்கள் அவங்க நல்ல நோக்கத்தோடு அவங்க சொல்வாங்க பசியில் இருந்து போட்டு நாங்க கஞ்சி குடிப்போம் கோழி போட்டு கொடுப்பாங்க சில மக்கள் ஆடு போட்டு கொடுப்பாங்க சொல்ற தாவத்தி தான் ஒரு வார்த்தை ஆலோசனை தாய்வுக்கு போன போது அவர்கள் சொந்த வேதனையோட வருத்தத்தோடு கடைப்போடு இருக்கிற நேரத்தில் அந்த தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு யூதி பையன் கொண்டு வந்து ஒரு இச்சம்பதத்தை கொடுத்த நேரத்தில் இவர்கள் என்று கேட்டுமானான் என்று சொல்லி நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம் இது என்னென்றால் இஸ்லாத்துக்கு வாரம் அடுத்த முறை இவன் எத்தனை கஞ்சிக்கு செலவழிக்கலான்னு கலந்து பார்க்கறது அவங்க ரெடியாக மிச்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பள்ளி வாசல்களில் மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு ஹத்தி இருக்கிறது ஒரு எல்லை இருக்கிறது சில இடங்களில் இதிலே ஒன்று வந்து உட்கார வைக்கிறாங்க பார்க்கத்துக்கு மேடை இது மக்களவர்களோடு காவிர்களோடு வெறுப்பாக கோபமாக சண்டையாக துன்புறுத்தி கொண்டு இருங்கன்னு நாங்க சொல்லல அவங்களோடு மிக நல்ல முறையில் நடக்க வேண்டும் அதை வைத்துத்தான் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் ஆனால் எங்களுடைய நடத்தை எங்களுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்துச் சொல்வது போல் இருக்கிறது ரமலான்வாதம் துஆக்கல் கபூலாகிற நேரம் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நோன்பு நேரம் சகஜுதுடைய நேரம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி என்னிடம் பிழை பொறுக்க தேடுகின்றவன் இருக்கிறானா என்னிடம் நரவிடுதலை கேட்கிறவன் இருக்கிறானா என்னிடம் கேட்கிறவன் இருக்கிறானா கொடுப்பதற்கு என்றெல்லாம் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்துக்கு எதுமி துவா கேட்க ஒத்தரும் போத்தி கொண்டு படுக்கட்டானு நோம்பினே ஒப்பிடித்தான் சாருக்கு தின்று கொஞ்சம் படுத்துட்டு தான் என்ற அளவுக்கு பழகிவிட்டோம் குருவானிலே அல்லா கேட்கிறான் இரவிலே நின்று வணங்குறவனும் வணங்காதவனும் சமனா இல்லை இரவில் என்று வணங்குறவன் தன்னால் முடியுமான அளவு தொழுகிறான் அதற்குறான் நடுசாமத்தில் எழுப்பி துவா கேட்கிறான் அம்மாவுடைய நெருக்கத்தை பெறுகிறான் இது கொண்டு அடி இல்லை அந்த துவா கேட்கவும் அடி இல்லை வேற எங்க சண்டை சண்டை நடக்கிறது துஞ்சாவில் வாப்ப வா கூப்படுறத படுக்கிறான் துவ அந்த நேரத்தில் விரும்பி கேட்பதற்கு ஆயத்தமாக வேணும் ஒவ்வொரு நாளும் ரமதானின் மாத்திரம் அல்ல அப்படி துவா கேட்பதற்குரிய வாய்ப்பை ரமதான் தான் தருகிறது அல்லாஹ் ஒவ்வொரு கட்டமாக தந்து ரமதானிலே எங்களுக்கு அவனை நெருக்கமாக வைத்துக் கொள்வதற்கே அவன் எல்லா அமல்களையும் தந்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் இரவிலே நின்று வணங்கும் வணக்கம் இரவிலே நின்று வணங்குவது தம்பி அபுஹு உதயர்கள் அறிவிக்கிற இந்த பதியிலே யார் நின்று வணங்குவாரோ அவருடைய வணங்குற போது அல்லாவுடைய கூடியை எதிர்பார்த்து ஈமானோடு ஒருவன் அல்லாவுடைய கூடியை எதிர்பார்த்து ரமதானிலே நின்று வணங்கினால் அவனுடைய பாவங்கள் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் ரமதான் நோம்பு பிடிச்சாலும் அதே மாதிரி மண் சாம ரமதான ஈமானன் பக்தி சாபன் குபிரகு கத்தமின் தம்பி நோம்பு காலத்திலே ரமதானிலே அல்லாவிடம் கொண்ட ஈமானின் காரணமாக அவனுடைய கூடியை எதிர்பார்த்து நோன்பு பிடிப்பானோ அவனுடையவும் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே மாதிரிதான் ரமதானிலே ஒருவன் ஈமானோடு அல்லாவின் கூடியை எதிர்பார்த்து நின்று வணங்குவானோ அவனுடையவும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அறைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரமதான் நோன்பு நின்று வணங்குவதற்குரியது ஒவ்வொருவனும் அவன் அவனுக்கு விரும்பிய அளவுக்கு தொழுவதற்கு தாராளமாக இடம் இருக்கிறது ஒவ்வொருவனும் அவன் அவனுடைய வசதியை பொறுத்து நிறைவேற்றும் அந்த வணக்கங்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பை தேடித் தருகின்றன சமதான் நோம்பிலே நின்று வணக்கும் அந்த தொழுகை யாரையும் சண்டையிலே கொண்டு போய் சேர்த்துவிடக்கூடாது அது சண்டை பிடிப்பதற்கில் சூழ்ந்தா செலந்தா தொழுதார்கள் தொழுமாறு சகாபாக்களை தூண்டினார்கள் தூண்டிவிட்டவர்கள் வெளியே வராமல் இருந்தார்கள் மூணு நாள் தொழுது விட்டு ஏன் பரவாக ஆகிவிடுமோ என்று பயந்தார்கள் சகாபாக்கள் வீட்டுக்கு கல்லடிச்சு பார்த்தார்கள் அப்ப சொன்னார்கள் நான் தொழுதேன் தான் உங்களோட ஆனால் உங்களுக்கு இது பரவாக ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்றார்கள் பிறகு உஸ்மான் ரொதி அவர்களுடைய காலத்திலே கூட்டாக இப்ப நாங்கள் தொழுவது போன்று தொழுவதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது வைத்து தொழுகை நடத்தினார்கள் ஒரு காலத்தில் இலங்கையில் சின்ன சின்ன சூறாக்களும் குழுவல்ல சூறா மோதுவார்கள் குழு அல்ல குழு அல்லா இன்னும் குழுவல்லா ஒரு அரமான அல்லா செஞ்ச திருபை இந்த நாட்டில் ஹாபில்கள் வந்து விட்டார்கள் ஆயிரக்கணக்கான ஹாபில்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒன்றுக்கு ரெண்டு ஆவில்கள் இவ்வளவு மதரசாக்கள் வீட்டுக்குள்ளே ஆவில்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருந்தால் அவர்களை வைத்து வீட்டில் தாய்மாரை தொலை வைக்கலாம் பள்ளிக்குத்தான் போகணும் இனிக்கு மனம் பூசிக்கண்ட கிடையாது நாங்க என்ன செய்யறோம்னா பள்ளிக்கு பொம்பளை வரோம் எதிர்பார்க்கிறோம் அவங்க ரோட் நடுவே மனம் பூசிக்கொண்டு ரோட்ல வந்து கொண்டு இருப்பாங்க இது மார்க்கம் அல்ல ரசூலா செலதா இருக்க மாதிரி இரவு நேரம் அதனால் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் எந்த ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு சபையின் நடுவிலே போவானோ அவள் விபச்சாரம் செய்த பெண்ணன் எச்சரிக்கை செய்தார்கள் நாங்கள் எங்க மனைமாருக்கு குழந்தை எடுத்து கொடுக்கிறோம் அதை தண்ணி பூசிக்கொண்டு சுத்துறாங்க அவங்க எங்கட பிள்ளைகளுக்கு அதை தடை கொடுக்கிறோம் எங்கே அவர்களை நாங்கள் வளர்த்து விட வேண்டிய ஈமான் ஆண்களுடைய மனம் வழியே வர வேண்டும் பெண்களுடைய மனம் மறைந்திருக்க வேண்டும் அதிசயர் சூடுல்லா செல்லலாலை செல்லும் அதை சொன்னார்கள் அதனால் பெண்கள் பள்ளிக்கு வந்துதான் பராவி தொழ வேணும் ாய் சனலாசம் சொன்னார்கள் வீட்டினையும் உள்ளுக்கு தொழுதான் பொம்புளக்கு நல்லவண்டார்கள் பொம்பளை சொல்ல வேண்டிய வீட்டுக்குள்ளுக்கு மிச்சம் தொங்கல் மறைஞ்சிருந்து தொழுவணும் என்றார்கள் ஆனால் அது நடக்கிறதா இல்லை பிரமதான் நோன்பு எங்களுக்கு அமலுக்குரியது என்று படித்தால் பிரமதான் இல்லாத செய்வதற்கு நிறைய அமல்கள் உண்டு நாங்கள் ரமதான் இல்லாத காலத்திலும் அதை செய்வதில்லை ம உம்ராவுக்கு போகணும் எல்லாருக்கும் ஆசை ரமலான்ல நிறைய பேர் உம்ரா போறாங்க உம்ரா போறதுக்கு ஆசை இல்லையா எனக்கு தான் ஆசை அவங்களுக்கும் ஆட்சி ஆனால் வச்சதி செலந்தால் செலுமா ஒரு ரோட்டை காட்டி தந்தாங்க முதலாவது சொன்னார்கள் காஜத்தின் மாய் ார்கள்டிய இருக்க எாருக்கும் சொன்ன போற்றி அத பின்னர் சூரியன் உதிக்கும் வரைக்கும் இருந்து அதுக்கு அவர்கள் காலை மாலை ஓதலுக்குள்ள சிக்கர்கள் தஸ்மீகள் தஹ்மீதுகள் இசுவார்கள் செய்து கொண்டிருந்து இரண்டு ரக்காத்தை தொழுவாரோ அவருக்கு உம்ராவுடைய நன்மை தாம் மன் தாம தன் தாம் சம்பூரணமான ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று மூன்று விடுத்தம் சொன்னார்கள் எங்களுக்கு அது செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிற சுபோ தொழுகூரங்களுக்கு சுபோ தொழாகங்களை பற்றி நான் சொல்லல தொழுது கொண்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை சுப தொழுதவங்கள் அப்படியே தொழுதில் இருந்து நூறு தஸ்மீ நூறு இஸ் நூறு ஆச்சரிக்கலாம் ஆளாம் களிம களிமா சுபான் என்ற இது போன்ற வாக்களை எல்லாம் இந்த விக்கிர்களை எல்லாம் ஓதி ரெண்டு ரக்காத்தின் தொழுதால் மாசா உம் ராகு போயிட்டு வந்த மாதிரி அந்த நன்மை கிடைக்கும் அப்ப நாங்க எவ்வளவு யோசிக்க வேணும் எங்களுக்கு உள்ள சந்தர்ப்பம் நோம்ப சும்மா நாளைக்கு அல்லாஹ் அந்த சாத்திருக்கிறார் பயன்படுத்துறோமா சரி கிழமைக்கு ஒரு நாள் சனி லீவ் உள்ள நமக்கு அதுக்கும் நாங்க இல்ல சரி மாதத்தில் ஒரு நாள் போய அண்டைக்கு செஞ்சு பார்ப்போமா அதுக்கு ரெடி இல்ல எங்க ரெடி போய வந்தாலும் எங்க போங்கோ போனடத்தில் சொல்லுங்க கிடைக்கிற அளவுக்கு அமல் செய்யுங்கள் நாங்க செஞ்ச பரவு எங்களுக்கு சரியாண்டு எல்லாரும் போ என்ன நாங்கி சுமான் சாபாக்கள் எப்படி தெரியுமா ஒரு விடுத்த சொல்லிக்க ஒரு முறை சொன்னுக்கத்தில் நுழைந்து விட்டான் சொன்னார்கள் இருக்கிறது நாக்கு பாரம் இல்லாதது மீசானிலே பாரமானது ஹபீபு ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு மிக நெருக்கமானது சுபஹான் என்றார்கள் சொல்லிக் கொள்வாங்க ஏன் ஒருவிடுத்த சொல்லி அந்த நன்மையை தேடிக்கொள்வார்கள் நாங்கள் வாழ்கிற உலகம் சிறுக்கும் குபரும் பிதாத்தும் இல்லாதெல்லாம் நடக்கிற இடம் நாங்கள் காப்பாத்திக் கொள்ளணுமா அஞ்சாம் கடிமா இருக்கவே செய்யுது இதும்டமாக்கி இருக்கிறோம் சின்ன நேரத்தில் போறது என்ன கருத்துலே விடாமல் என்ன காப்பாத்தி தான் எந்த காவல் தேடுகிறேன் தெரிஞ்சுக்கொண்டு என்னால் ஒரு சிரித்து நடக்கக்கூடாது வாஸ்தவ கிருக்களிமான ஆகலம் எனக்கு தெரியாமல் நடந்திருந்தால் அதுக்கு நான் உன்ன பிழை பொறுக்கிறேன் எவ்வளவு நல்லதுவா காலையில் ஒருவன் இதை ஓதிட்டு போன அவனுக்கு பாதுகாப்பு மாலை வரைக்கும் சிறு பாதுகாக்கப்படுகிறான் மாலையில் காலை வரைக்கும் சிறு பாதுகாக்கப்படுகிறான் சமதான் செய்ய முன் இப்பிருந்தேங்களை பழகி கொள்ள வேணும் இசுறது செய்திள் இசுவார் இந்த கிதாபுலம் இருக்கும் சின்ன சின்ன கிதா செய்து அல்லா இல்லாத்தனி அதுல நாங்கள் உடன்படிக்க செய்யறோம் உடம்படி செய்தபடி நடந்து கொள்றேன் என்னால் முடியுமானதை செய்கிறேன் அவன் செய்யக்கூடிய பெரியவார் அதுதான் படுக்க முந்தியும் காலையிலேயும் அதை ஓதி வருவது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது யார் இசா தொழுகை சுப தொழுகை இசா தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் இரவு முழுக்கணங்கிற நன்மையை பெறுகிறார் இசா தொழுகையை ஜத்தோடுவர் போவாங்க அப்படி இல்லை ஜமாத்தோடு தொழுபவர்கள் இரவு முழுக்க தொழுத நன்மை அடைகிறார் சுபகு தொழுகை ஜமாத்தோடு தொழுத அல்லாவுடைய பாதுகாவலில் இருக்கிறார் எங்களுக்கு எத்தியவும் அந்த நேவியும் ஆமையும் இல்ல அந்த அல்லாவுடைய பாதுகாவல் இருக்கிறது அதை நாங்கள் செய்து வருவோமா என்றால் அதையும் இது பிறகுதான் நாங்கள் செய்ய ஆயத்தப்படுத்த வேண்டும் சமதான்தைய அமல்கள் இருக்கு மிச்சம் கூலியை தரும் நல்ல பழக்கத்தை தரும் அதே நேரம் இருக்கும் யாருக்காவது அரமணித்தாலும் சுபகுற உட்கார அத மாதிரி துணியாவில சோம்பேறி இருக்காது சோம்பேறி ஒரு லிஸ்ட போட்டு பார்த்தா அந்த சுபகுப்புற உட்கார்ந்து தஸ்மி செய்யலான்னு சொன்னவனா தான் இருப்பான் சுபகுப்புற உள்ள வளமையான தொழிலை புறவுள்ள தஸ்மியா முடிஞ்சு அது பிறகு யார் நூறு ராயிராக இல்லவா சரீகா குளி கதீர் என்ற நாளான் கரிமாவை நூறு விடுத்தம் சொன்னால் கடல் நுரை பாவம் இருந்தாலும் அப்படியே அது மன்னிக்கப்படும் நாங்கள் இதை செஞ்சு பார்க்கக்கூடாதான் செஞ்சு பார்ப்போம் சுபானந்தா அபிஹம் திஹி என்று சொன்னால் சுவர்கோகத்திலே ஒரு இத்தம்மரன் அட்டப்படும் நாங்க ஏதாவது சும்மா கிடைக்குமாட்டா ஓடி போய் சுபைல இருந்து நிக்கிறேன் ஆறரை மணி காலையில ஒன்பது மணிக்கு பிறகு இலவசமாக அரசாங்கத்தால என்னமோ கொடுக்க போறான் அதுக்கு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில அதுக்கு போனா கிடைக்குமாம் அதுக்கு ராகு பன்னெண்டு மட்டிலிருந்து ஓடி போய் நிற்பாங்க எடுத்து சொற்கு நாட்டிக்கொள் வார்த்தை சொல்றதுக்கு அமல்கள் என்றும் அந்த டைமுக்கு என்னமா செஞ்சுட்டு முடிச்சுக்கொள்றது இது அமல் அல்ல இது வாஜிபாத்து கடமையானவை தொழுகுதான் தீர வேணும் இல்லாட்டி காவேர் நோம்பு பிடிச்சு தான் தீர வேணும் வசதி இருந்தும் குற்றவாளி நீோ சாட்டும் என்ற சூழ்நிலை எச்சரிக்கை அந்த அளவுக்கு இருக்கின்ற போது நாங்கள் அமல்களை செய்வதில் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த அமலுக்குரிய மாதம்தான் எங்களை எதிர்நோக்கி வருகிறது அதற்கு நாங்கள் தயாராகுவோம் மாதத்தை சிறப்பாக அடைந்து அதிலே நிறைய அமல்கள் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல பழிப்பானாக ஜ அல்லா எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக உன்னை உன்னை நெருங்கக்கூடியதான அமல்களை நிறைய நிறைய செய்வதற்கான பாக்கியத்தை தருவாயாக உன்னை நினைந்து விக்கிர்கள் செய்வதற்கும் சஸ்திபிகள் செய்வதற்கும் எங்களுக்கு பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய சுவர்கோகத்தை எங்களுக்கு நசீபாக வரமத்துல